தலைப்பு நூற்று பதினொன்று சந்நியாசமும் காவி உடையும் மூன்று ஆசைகளில் விசேஷம் பற்றுள்ளவர்களாகி தயவில்லாத கடின சித்தர்கள் சன்னியாசம் பெற்றுக்கொள்ள வேண்டும் மேற்படி குற்றமற்றவர்களுக்கு சன்னியாசம் வேண்டுவதில்லை சன்னியாசி காவிவேஷ்டி போடுவதற்கு நியாயம் தயவில்லாத கடின சித்தர்கள் ஆகையால் தத்துவ ஆபாசம் உள்ளது தத்துவத்தை ஜெயித்து தயவை நடத்துவதற்கு யுத்தக்குறி அல்லது அடையாளமாக தரிப்பது காவி வெற்றியான பிறகு அடைவது தயவு ஆதலால் வெற்றி கொடி வெள்ளை தயவு வெள்ளை என்பதற்கு நியாயம் தயவு என்பது சத்துவம் சத்துவம் என்பது சுத்தம் சுத்தம் என்பது நிர்மலம் நிர்மலம் என்பது வெள்ளை வருணம் வெள்ளை என்பது ஞானம் ஞானம் என்பது அருள் அருள் என்பது தயவு தயவு என்பது கருண்யம் சன்னியாசம் மூவாசைகளில் விசேஷ பற்றுள்ளவர்களாகி தலையில்லாத கடின சித்தர்கள் சன்னியாசம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அக்குற்றத்தை நீக்கினவர்கள் சன்னியாசம் பெற்றுக்கொள்ள வேண்டுவதில்லை குடும்ப சன்னியாசிகளாயிருக்கலாம் தனேசனம் தாரேசனம் புத்திரேசனம்